பொன்னிலம் மாதராசை பொருந்தினர் பொருந்தாருள்ளம் சாட்சி மாத்திரமாய் நிற்கும் என் நிலங்களினும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருமும் ஏக்க நாயக்கன் பதங்கள் போற்றி கைவல்ய தத்துவ விளக்கப்படலாம் அறுபத்தி பாடல் கரணமனது கருத்தா வாமவயான்மாவோ தரமுழவிரண்டு கோஷம் சத்துவகுணவிக்காரம் வரமருத்துயிலானந்தயனயும் நானின்னா தேதே விரவிய தம வைஜானியின் விகாரமாமே ஆசிரியர் ஆத்மா பிரம்மம் ரெண்டும் ஒன்றுங்கிற கருத்தை புரிய வைக்கிறதுக்காக சில முறைகளை எல்லாம் கையாண்டு உபதேசம் பண்ணுகிறார் மகாவாக்கியத்தை நாம விசாரம் பண்ணினா திருடமாக நமக்கு ஞானம் ஏற்படும் மகா வாக்கிய விசாரத்தை திருடமா பண்ணணும் திருடமா பண்ணினா திருட ஏற்படும் ஆக மகாவாக்கியத்துல தற்பதத்துக்கு தொம்பதத்துக்கு வாச்சியார்த்த லட்சியார்த்தத்தை எல்லாம் விளக்கி சொன்னவர் இந்த தொம்பத வாட்சியார்த்தத்தில் சொல்லப்படுகிற ஒரு அம்சத்தை நீக்கிறதுக்காக உபதேசம் பண்ணுறார் தொம்பத வாச்சியார்த்தத்தில் என்ன இருக்கு சுத்த சைதன்யம் ப்ளஸ் ஷரீரம் மனசு புத்தி ப்ளஸ் மனசில் பிரதிபிம்பிக்கிற சைதன்யம் ஸ்தூல சரீரம் வரைக்கும் வியாபிச்சிருக்கு அது வேற விஷயம் ஆனால் பிளஸ் பிரதிபிம்பியம் ஈக்குவல் டு ஜீவன் இந்த ஜீவனில் இருக்கக்கூடிய அம்சத்தை மாத்திரம் வச்சுக்கிட்டு மற்ற அம்சத்தை எல்லாம் மித்தியாக சொல்லி பொய்னு சொல்லி நீக்கணும் அதைத்தான் உபதேசம் பண்றார் அவர் அதில் வந்து அன்னமய கோஷத்தையும் பிராணமய பய கோஷத்தையும் பண்ணியாச்சு அன்னமய கோஷமும் பிராணமய கோஷமும் தமோகுண விகாரம் ரஜோகுண விகாரம் பிணமாகும் உடல் சவிகாரமானது பசி தாகத்த உண்டு பண்ணக்கூடியது இந்த இது ரெண்டும் நீ கிடையாது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நான் இல்லைன்னு சிஷியம் புரிஞ்சுக்கணும் குரு வந்து இதெல்லாம் நீ இல்லைன்னு சொல்கிற போது அவன் என்ன புரிஞ்சுக்கணும் ஷரீரம் மனசு எல்லாம் சரீரமும் பிராணனும் நான் இல்லேன்னு புரிஞ்சுக்கணும் இப்ப இந்த அறுபத்தெட்டாவது பாட்டில் என்ன சொல்லப்படுகிறது கரணமாம் அவை ஆத்மா அல்ல அத பிரிச்சு சொல்றாரு உரையாசிரியர் கீழே சொல்லுவாங்க அந்த கரணம் ஒன்றைத்தானே மனோமயம் விஜயானமயும் இருவகை கோஷங்களாக கூறுமாறு எங்கனம் என வரும் ஆசங்கையை பற்றி கரணபாவத்தினாலும் கருத்தாபாவத்தினாலும் ஒரே அந்த கரணத்தின் கண் பேதம் உண்மையின் அங்கனம் கூறலாம் என்பார் கரணமாம் கருத்தாவாம் புத்தி என்றார் நம்ம வந்து மனசுக்கும் புத்திக்கும் என்ன வித்தியாசம் சொன்னா மனசுங்கிறத ஒரு கருவியாக கொண்டு நாம ஜபாதி சாதனங்களை எல்லாம் பண்றோம் ஜபம் தியானம் முதலான சாதனங்களை எல்லாம் பண்றோம் அந்த பண்ணுற சாதகனாக இருக்கிறது எதுன்னா புத்தி அகம் சாதகா அப்படிங்கிற எண்ணம் வந்து புத்தியில் இருக்கு நான் சாதகனாக இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த கர்த்தத்துவ புத்தி புத் கர்த்திருவங்கிறதே புத்தியோடு சேர்ந்து எதை கொண்டு நான் தியானம் பண்ணுகிறேன்னா மனதை கொண்டு தியானம் பண்ணுகிறேன் அப்போ மனசு வந்து கர்ண இருக்கு அதனால் மனசையும் புத்தியும் பிரிக்கிறதுக்காக இரண்டு இரண்டு சங்கல்பரூபம் நிச்சய ரூபம் என்னும் தாரதமியம் உள்ள இரண்டு கோஷங்களும் மனோமய கோஷத்துக்கும் விஜயானமய கோஷத்துக்கும் விஜானமய கோஷம்ங்கிறது புத்தி சகித ஞானேந்திரிய பஞ்சகம் புத்தி சகித ஞானேந்திரிய பஞ்சகம் ஆ புத்தியோட கூடியிருக்கிற ஞானேந்திரிய பஞ்சகத்துக்கு விஜானமய கோஷம்னு பேர் மனசோட கூடி இருக்கிற ஞானேந்திரிய பஞ்சகத்துக்கு மனோமய கோஷம்னு பேர் கோஷம்னு சொன்னால் மறைச்சிருக்கிறதுன்னு அர்த்தம் மறைத்திருப்பது மறைத்திருப்பது போல இருக்கிறது ஆராய்ச்சி பண்ணாத வரை மறைத்திருக்கிறது ஆராய்ச்சி பண்ணிய பிறகு மறைப்பு நீக்கப்படுவதால் அது மறைப்பு போல கருதப்படுகிறது உண்மையில் ஆத்மாவை போய் எதாவது மறைக்க முடியுமா அல்பமான மேகம் போய் மகத்தான சூரியனை மறைக்க முடியுமோ அது வந்து மறைக்கிற மாதிரி இருக்கு அது மாதிரி இந்த மனசு உடம்பு புத்தி எல்லாம் நம்முடைய எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள தன்மையை மறைத்திருப்பது போல இருக்கிறது ஆராய்ச்சி பண்ணிய பண்ணிய பிறகு அது மறைத்திருக்கிறது போல இருக்கிறதுங்கிறது புரிகிறது அதுவரைக்கும் அது மறைப்பென்றோ மறைத்திருப்பது போல இருக்கிறது என்றோ அது நமக்கு விளங்குவதில்லை தரமுள்ள இரண்டு கோஷம் ரெண்டு கோஷம்ங்கிறது மனோமய கோஷம் விஜயானமய கோஷம் சத்துவகுண விகாரம் சத்வகுண விகாரம் சத்துவகுண விகாரம்னு சொன்னா என்ன சுவ குணத்தினுடைய மாயையினுடைய சத்வகுணத்தினுடைய மாறுபாடு சலனாத்மகம்னு அர்த்தம் சத்வகுண விகாரம் மாடிஃபை மாடிஃபிகேஷன் உள்ளேதுன்னு அர்த்தம் அதனால தான் ஒரு ஒரு சமயம் ஒரு மாதிரி இருக்கு அதனால மனசு ஒரு மாதிரி இருக்கு புத்தி ஒரு மாதிரி இருக்கு அதனால சத் சத்வகுண விகாரம் அதனால தான் அதை வந்து ரொம்ப நம்பிடப்படாது விக்காரமான வஸ்துவோட சேர்ந்தால் நம்மளும் விகாரம் ஆயிட்டு இருப்போம் விக்காரம் இல்லாத வஸ்து நம்ம புரிஞ்சுட்டுமான அந்த விக்காரத்தை பற்றி நாம் கவலேபட மாட்டோம் தர்மமாகவே விவகாரம் பண்ணிட்டு இருக்கோம் விவகாரம் முழுக்க தார்மிகம் ஆயிடும் இல்லை சத்வகுண விக்காரம் வரம் அரு துயில் ஆனந்தமயனையும் நான் என்னாதே வரமரு வரமருன்னா என்னர்த்தம் ஜாகிரத வஸ்திலையும் சொப்னாவஸ்திலையும் கொஞ்சமாவது நமக்கு உலக அறிவாவது இருக்குது ஆத்மஜானம் கிடையாதுனாலும் உலக அறிவாவது இருக்குது உலக அறிவாவது இருக்குது ஆனால் சுஷுப்தியில் உலக அறிவும் இல்லை அதனால் வரம் அருனர் வரம் அருன்னா என்ன அர்த்தம் விக்ஷேபமே இல்லாத பரிபூர்ண ஆவரணம் பரிபூர்ண ஆவரணம் துயில் அது சுசுப்தி வரம் அருணன் அர்த்தம் ஸ்ரேஷ்டம் இல்லாதன்னு அர்த்தம் நமக்கு இதில் வந்து இந்த வாழ்க்கை விழிப்பு வாழ்க்கை கனவு வாழ் கனவு உலக வாழ்க்கை இது ரெண்டுலேயுமே நமக்கு நன்மை தீமைன்னு ஏதாவது இருக்கு அதனால அது நன்மை ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு நன்மை நல்லது பண்ணுறதுக்கு ஆனால் இதில் வந்து நல்லது ஆடுறதுக்கு மோட்சம் அடைகிறதுக்கு வாய்ப்பே இல்லை மோட்சத்தை அடையிறதுக்கு சுசுப்தி அவஸ்தை உபகாரமே கிடையாது ஜாகிரத அவஸ்தை தான் பரம உபகாரமான அவஸ்தை மோக்ஷம் அடையிறது ஜாக்கிரத அவஸ்தையில் தான் நாம் சாதனங்கள்லாம் பண்ணுறோம் ஜாகிரத அவஸ்தையில் தான் ஈஸ்வர பூஜை பண்ணுறோம் ஜாகிரத அவஸ்தையில் தான் நாம் சாஸ்திர விசாரம் பண்ணுறோம் அதனால் இது ஸ்ரேஷ்டமான அவஸ்தை சுஷுப்தி அவஸ்தையில் மோக்ஷத்துக்கு வழியே கிடையாது சொப்னாவஸ்தையிலையும் கேட்கவே வேண்டாம் அதுலேயும் ஒன்றும் பெரிய பிரயோஜனம் கிடையாது ஏன்னா வந்து ரொம்ப ரொம்ப தற்காலிகமானது அதனால துயில் வரம் அரு துயில் வரம் அரு துயில்னா என்ன பயனற்ற மோக்ஷத்தை தராத சுசுப்தியில் ஆனந்தமயன் ஆனந்தமாக இருக்கான் என்ன சொல்றான் தூங்கி எழுந்தவொடனே நான் ஆனந்தமாக தூங்கினேன்னு சொன்னதுனால அந்த ஆனந்தமயன் ஆனந்தமயன்கிறது ஜாக்கிரத வசதியில அப்பப்போ நமக்கு நிறைவாக இருக்கிற போது எல்லாத்தையும் மறந்து விடுறோம் அதனால அப்பவும் ஆனந்தமயன் வந்துட்டு வந்துட்டு போறது வந்து போற ஆனந்தம் இருக்கே அது ஆனந்த விகாரம் ஏற்படுற சுகாரம் கிடையாது அதையும் நான் என்று எண்ணாதே அதனையும் நான் ஆனந்தமயனையும் நான் எண்ணாதே அப்படின்னு நினைக்காதே ஆத்மா என்று கருதற்க விரவிய தம அஜானம் அந்த ஆனந்தம் இருக்கே அது அஜான விகாரம் சொல்லுது அப்ப மற்ற ரெண்டையும் என்ன சொல்லிட்டு அது தமோ குண விகாரம் இந்த சூழ சரீரம் அன்னமய கோஷம் அப்புறம் பிராணமய கோஷம் வந்து ரஜோகுணவிகாரம் இது வந்து சத்வகுணவிகாரம் எது மனோமய கோஷமும் விஜானமய கோஷமும் சத்வகுணவிகாரம் அது மா இதில் அப்படி இல்லை இது வந்து ஒரு ரெண்டும்ங்கட்ட அவஸ்தை மலின சத்வம்னு சொல்கிறோம் ஆனந்தமாக இருக்கிற மாதிரி தெரிகிறதுனால ஆனந்தமாக இருக்கிற மாதிரி கவனிக்கணும் ஆனந்தமாக இருக்கிற மாதிரி தெரியறதுனால ஆனந்தமா இருக்கிற மாதிரி தெரியறதுனால அது வந்து தமோகுணம் அது அதாவது சத்துவகுணமும் தமோ குணமும் கலந்திருக்கு அஜ்ஞானத்தினால அது தமஸு அஜான வச்சுட்டோங்க வைப்பா சோழ அப்படி உட்காருங்க அஜானமயமா இருக்கிறதுனால இப்போ ஆனந்தமயனையும் நீயன என்ன அதே அதில் ஆனந்தமயனில் வந்து அஜ்ஞானமும் இருக்கு அஜானமும் இருக்கு ஆனந்தம் இருக்கு ஆனந்தம் இருக்கிறதுனால அது சத்துவம் அஜானம் இருக்கிறதுனால அது தமஸ் அதில் விரவிய தம அஜான விற்பியின் விகாரம் ஆமே அதெல்லாம் விகாரம் ஆனந்தமயமும் விகாரந்தான்னு சொல்லப்படுகிறது சரி ஆகினால அதையும் நீ நினைக்காது இப்போ எல்லாத்தையும் நிஷேதம் பண்ணியாச்சு அப்போ பஞ்சகோஷ நிஷேத கிருதா பஞ்சகோஷ நிஷேதா கிருத்தஹா எல்லாம் பண்ணியாச்சு அத ஆனந்தமயத்தையும் நான் நினைக்காதே ஆனந்தம் ஆத்மாவே தவிர அந்த கரணத்தில் வர்ற சாஸ்திரத்தில் சொல்லி இருக்கிற நிர்விகல்பமாதி ஆனந்தங்கூட மித்தியாதம் சத்தியம் கிடையாது ஏன்னா அதனால ஒரு எனக்கு மனசுக்கு சாந்தி வருதுன்னு சொல்கிறோம் பாருங்க நான் இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டதுனால எனக்கு மனம் நிறைவு ஏற்பட்டு விட்டது அப்படின்னு சொல்கிறோம் அந்த நிறைவு ஏற்படுற மனசுக்கு பாருங்க அது பொய்யானதுனால அதுல ஏற்படுற ஆனந்தமும் பொய்யேன்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு ஆயினால ஸ்வரூபந்தான் ஆனந்தம் இருக்கிற பிரதிபிம்ப ஆனந்தத்தில அத்தியுத்தமமான ஆனந்தம் இந்த பிரம்ம ஜானந்தம் பிரம்ம ஜானந்தம் அப்புறம் வந்து நிர்விகல்பாதி ஆனந்தம் ஆனா நிர்விகல்பமாதி ஆனந்தமும் ஆனந்தமயமே ஆகும் அதுவும் ஆனந்தம் மயம்தான் ஆகையினால ஆனால் அது சாதனை பண்ணி நாம் அடையிறோம் அது செயற்கையாக அடையிறோம் எப்படி ஒருத்தனுக்கு விஷயம் கிடச்சா அந்த நேரம் ஆனந்தமாக இருக்குது அவன் விரும்பின விஷயம் கிடச்சி விடுத்துனா ஆனந்தமாக இருக்குது விஷயானந்தாக அது பணத்தினால் இருக்கலாம் பங்களாவால் இருக்கலாம் வாகனங்களால் இருக்கலாம் பதவியால் இருக்கலாம் அதனால் ஒரு ஆனந்தம் ஏற்பட்டுருது அப்புறம் வந்து பூஜையெல்லாம் பண்ணுறான் அதுவும் ஒரு டைப் ஆஃப் விஷயம் அதனால் பூஜையெல்லாம் பண்ணுறான் ஜப்பம் பண்ணுறான் தியானம் பண்ணுறான் அதனால் ஒரு ஆனந்தம் உண்டாகிறது அதுவும் பிரதிபிம்பானந்தந்தம் அது அதர்மமான பிரதிபிம்பானந்தமாக இருக்கும் விஷயத்துலேயே தர்மமாக விஷயத்தை அனுபவிக்கிறது இருக்குது அதர்மமாகவும் விஷயத்தை அனுபவிக்கிறதுங்கிறது இருக்குது அப்புறம் வந்து பூஜை பண்ணுறதுங்கிறதும் ஒரு உயர்ந்த தர்மமான விஷயம் அது தர்ம விஷயங்கள்லேயே உயர்ந்த தர்ம விஷயம் அது அதனாலேயே ஆனந்தம் ஏற்படுறது ஜபம் பண்ணுறதுனால ஒரு ஆனந்தம் ஏற்படுறது தியானம் பண்ணுறதுனால ஒரு ஆனந்தம் ஏற்படுறது படிக்கிறதுனால ஒரு ஆனந்தம் ஏற்படுறது எல்லா ஆனந்தமுமே விகாரந்தான் அதனால் எந்த ஆனந்தத்தையும் நாம் சார்ந்திருக்கிறது இல்லை இதை அடிக்கடி வகுப்பில் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் திரும்ப திரும்ப நாம் நினச்சி பார்க்கணுது அதனால் வித்யானந்தமும் மித்யாவே வித்யானந்தமும் வித்யானந்தம் தான் ஞான ஆனந்தம் ஆனால் அது வேணும் அது தெரிஞ்ச பிறகுதான் நம்ம ஃப்ரீ ஆகும் அப்சல்யூட் ஃப்ரீடம் வந்து ஏற்கனவே இருக்குன்னு புரிஞ்சுக்கிறோம் அப்படி புரிஞ்சுக்கிறதுனால ஒரு ஃப்ரீடம் ஏற்படுறது நான் ஒன்றும் ஃப்ரீ ஆக வேண்டிய அவசியமே இல்லை ஐ எம் ஆல்ரெடி ஃப்ரீ நான் என்னமோ வந்து பவுண்ட் ஆயிட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கேன் நான் பந்தத்தில் இருக்கிற மாதிரி நினைச்சு கொண்டிருக்கேன் பந்தங்கிறது உண்மையில கிடையவே கிடையாது அதனால மோட்சங்கிறது வாஸ்தவமா கிடையாது ஆ நித்தியமுக்தரூபமாக இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுனால ஒரு மனசில் ஒரு ஆனந்தம் அந்த ஆனந்தமும் நித்தியான்னு புரிஞ்சு விடுறோம் ஒரு மனசில் ஒரு உண்டாகிறது அப்படியா ஆனந்தத்தை அடைய வேண்டிய அவசியமே இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிற போது அது ஆனந்தமாக இருக்கு கேட்கறது அந்த ஆனந்தமும் மாயையே அதுவும் நான் நினைச்சிட விடாது அதுவும் நான் கிடையாது ஆகினால விஷயானந்தத்தில் இருக்கிற பிரதிபிம்ப ஆனந்தம் நான் கிடையாது பல முறை விளக்கி சொல்லியிருக்கேன் நிறைய தடவை இதை விசாரம் பண்ணியிருக்கோம் ஆத்மா ஆனந்த ஸ்வரூபம்னு புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய உபாயங்கள் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு ஆத்மா சத்ரூபமாக இருக்குது ஆத்மா சித்ரூபமாக இருக்குது ஆத்மா ஆனந்த ரூபமாக இருக்குது இந்த சத்து சித்து ஆனந்தம்ங்கிறது மூணு கோணத்தில் சொல்கிறோமே தவிர மூணு வஸ்து கிடையாது மூணு பொருள் இல்லை அது வந்து ஸ்வரூபம் பிரம்மன் வந்து சத்ரூபமாகவும் சித்ரூபமாகவும் ஆனந்த ரூபமாகவும் இருக்கிறது எப்படி நெருப்பு சிவப்பாகவும் பிரகாசமாகவும் பிரகாசமாகவும் இருக்கிறதுன்னு சொல்கிறோமோ உஷ்ணமாகவும் இருக்கிறது சிவப்பாக இருக்கிறது உஷ்ணமாக இருக்கிறது பிரகாஷமாக இருக்கிறது செம்மை வெம்மை ஒளி செம்மை வெம்மை ஒளி அது மாதிரி பிரம்மன் வந்து சத்தாகவும் சித்தாகவும் ஆனந்தமாகவும் இருக்கிறது அப்படி நம்மளை நம்ம புரிஞ்சு நடுறோம் அந்த பிரம்மன் தான் நான் புரிஞ்சு நடுறோம் விற்பியின் விகாரமாமே அது அவரே சொல்ல அடுத்த பாட்டில் நம்ம அதுக்கு முன்னாடி பார்த்துட்டோம் அப்போ இந்த ரெண்டு பாட்டில் அறுபத்தேழாவது பாட்டிலையும் அறுபத்தி எட்டாவது ரெண்டே பாட்டில் பஞ்ச கோஷங்கள் ஆத்மா கிடையாது பஞ்ச கோஷங்கள் ஆத்மா கிடையாதுன்னா என்ன அர்த்தம் உடம்பு நான் இல்லை பிராணம் நான் இல்லை மனசு நான் இல்லை புத்தி நான் இல்லை நான் கிடையாது நான் கிடையாது அஜானமும் நான் கிடையாது அஜ்யானம் அஜானியும் இல்ல நான் ஞானியும் இல்லை நான் பிரம்மனா இருக்கேன் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் இப்போங்களின் மண்ணின் விகாரமான கடம் போல பூதாதி விகாரமாகலின் யான் அல்லவாயின் இவைகட்கு வேறாக யான் எத்தன்மையனாய் உளன் எனின் அதற்கு இதெல்லாம் நான் இல்லை வேற என்னவா நான் இருக்கேன் அப்படின்னு கேள்வி வரும் அதுக்கு பதில் சொல்றார் எப்படி சொல்றார் பாருங்க இப்பஞ்ச கோஷங்கள் மண்ணின் விகாரமான கடம் போல மண்ணனுடைய மாற்றமுடைய குடத்தை போல பூதாதி விகாரமாகலின் பூதம் முதலான விகாரமாக இருக்கு பஞ்சபூத விகாரம் இது ஆகலின் யான் அல்ல இதெல்லாம் நான் இல்லை என்று சொன்னால் இவைகளுக்கு வேறாக இதற்கு வேறாக யான் நான் எத்தன்மை உள்ள உளநாயனின் என்ன ஸ்வரூபமாயிருக்கேன் அப்படின்னு கேட்டால் அதற்கு உத்தரம் கூறுகின்றார் அதற்கு பதில் சொல்லுகிறார் அதற்கு கூறுகின்றார் அர்த்தம் அதற்கு உத்தரம் கூறுகின்றார் என்று கேள்வி கேட்கப்படுமாயின் அதற்குரிய பதிலை சொல்லுகிறார் சத்துடு சத்துடு சித்தானந்தம் சத்துடு சித்தான சமம் திரம் சாட்சியேக்கம் நித்தியம் வியபியான்மா நீ அதுவா வரிந்து பொத்தொடு ஜடம் துக்காதி ஜடந்து பொருந்து பேதங்களான குத்திர பஞ்சகோஷ குகை விட்டு வெளியிலாவது எளிமையா சொல்லி புரிய வைக்கிறார் விஷயத்தை நீ அதுவா அறிந்து நீ அதுவா அறிந்து நீனாத் இந்த பஞ்ச கோஷங்கள் எல்லாம் கடந்த நீ அதுவா அறிந்து எதுவா அறிந்து சத்தாகவும் சித்தாகவும் ஆனந்தமாகவும் சமமாகவும் ஸ்திரமாகவும் சாட்சியாகவும் ஏக்கமாகவும் நித்தியமாகவும் வியாபியாகவும் இருக்கக்கூடிய இருக்கக்கூடியவனாக நான் இருக்கிறேன் என்று நீ அறிந்து அறிந்து கொண்டு அப்படின்னு அர்த்தம் சரி இதுக்கெல்லாம் நிறைய விளக்கம் சொல்றார் ரொம்ப அழகாக சொல்லிருக்காரு இதெல்லாம் படிச்சிருப்பீங்க முன்னாடியே படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் கிளாஸுக்கு வரதுக்கு முன்னாடியே இதெல்லாம் ஒரு தடவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சதாத்த நவாசி அபாேத்தி ஆமோ படித்தவாரிய அஹம் மன்னே உங்களால் ஸ்மரிக்கப்படுகிறது என்று நினைக்கப்படுகிறது என்று நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் ஆக சத்து ஆனந்தம் சத்துனா எங்கேயும் இருக்குன்னு அர்த்தம் சர்வத் சத்துன்னு சொன்னா மூணு காலத்திலையும் சத்துங்கிறதுக்கு லட்சணம் என்னன்னுட்டா எது மூன்று காலத்திலும் அழியாததோ அது சத்து காலத்தை கடந்திருக்க கூடியது மூன்று காலத்திலும் இருக்கக்கூடியது காலத்திரையே பி திஷ்டேதி சத்துன்னு சத்துக்கு லட்சணம் இன்னொரு முக்கியமான லட்சணம் என்னன்னா எத்து அபாத்தியம் தத் சத்து எதை நீக்கவே முடியாதோ அது சத்து எல்லாத்தையும் நீக்கிப்படலாம் ஆனால் நான்கிறத நாம விவகார ஜாக்கிரத வசதியில் சிந்திக்கிற போது நீக்க முடியாத வஸ்து அதனால எது அபாத்தியம் தத் சத்தியம் சத்தியத்துக்கு லட்சணம் எதை மறுக்கவே முடியாதோ அது சத்தியம் அது நம்ம உலக உலக விவகாரத்துலேயும் சொல்லலாம் ஆனால் இதுவும் கூட சத்தியத்துக்கு எதிர்ப்பதாக சத்தியம்னு ஒன்று இருக்கிறதுனால அது ரிலேட்டிவ் அதனால் இந்த சத்தியம் இல்லை அது வியாபகாரிக சத்தியம் இது நம்ம பேசுகிற சத்தியம் இருக்கேன் எத்தனை மணிக்கு எழுந்தேன்னு கேட்டால் நாலு மணிக்கு எழுந்தேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து அது அந்த மாதிரி பேசுகிற போது அது சத்தியமாகவும் இருக்கலாம் அது சத்தியமாகவும் இருக்கலாம் ஆனால் இது சத்தியமாகவும் இருக்கலாம்னு சொல்ல முடியாது இது சத்தியம்தான் ஒரு புஸ்தகத்தில் படித்தேன் ஒருத்தன் பொய் பேசினான்னா அது பொய்யுங்கிறத கண்டுபிடிச்சி விடலாம் ஒருத்தன் உண்மை பேசினான்னாலும் அது உண்மைங்கிறது புரிஞ்சு போயிட போகிறது ஆனால் உண்மையும் பொய்யும் கலந்து பேசினான்னு அது கண் அந்த மாதிரி விஷயத்த கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால இந்த ஜகத்தை அப்படி தான் இருக்குது பொய்யும் உண்மையும் கலந்து நமக்கு எது பொய் எது உண்மையன்னு நம்மளால் கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்குது பொய்யும் மெய்யும் கலந்துருக்கு நடைமுறையிலே ஒருத்தன் வந்து பேசுகிற விஷயத்தில் அஞ்சு விஷயம் இன்டர்வியூவில் வந்து அஞ்சு விஷயம் பொய் உண்மையை சொல்கிறான் ஆறு விஷயம் பொய்ய சொல்கிறான்னு எது பொய் எது உண்மையினு எப்படி கண்டுபிடிக்க முடியுது காலப்போக்கில் புரியும் எது எல்லாம் பொய் எதெல்லாம் உண்மைன்னு காலப்போக்கில் புரிய போகிறது அது மாதிரி அது மாதிரி இந்த ஜகத்தும் எப்படின்னா உண்மையும் பொய்யும் கலந்த மாதிரி தான் இருக்குது நம்ம விசாரம் பண்ணோம் பொய்யது மெய்யதுன்னு புரிய போறது எப்பொருள் எத்தன் மெய்தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அறிவுனா என்ன மெய்ப்பொருள் காண்பது அறிவு அதனால என்ன அர்த்தம் சொல்றேன்னா அது வந்து எது அபாத்தியம் அபாத்தியம் சொன்னா சத்தியம் இப்ப வந்து கயிறு பாம்பு பாக்கிறோம் கயிறு பாதிக்க பா பாம்பு பாதிக்கப்படுகிறது பாம்பு பாதிக்கப்படுகிறது கயிறு இருக்குது அப்போ பாதிக்கப்படுவது அசத்தியம் மித்தியம் எது பாதிக்கப்படாததோ அது சத்தியம் அதனால் இந்த பிரபஞ்சத்தில் எல்லாத்தையும் நாம் எல்லா நாம ரூபத்தையும் நாம் பாதிக்க முடியும் பாதிக்கிறதுங்கிறது வேறே நாசம் பண்ணுறதுங்கிறது வேற பாதிக்கிறதுன்னா என்ன அர்த்தம் அறிவால் நீக்கிறதுன்னு அர்த்தம் அறிவாலை நீக்கிறதுக்கு தான் பாத்தியம்னு பேர் பாதிக்கிறது தமிழ்லையும் கூட பாதிக்காது என்ன ரொம்ப பாதிக்குது அப்படின்னு சொல்கிறோம் அந்த அர்த்தம் வேற அர்த்தத்தில் சொல்றோம் அது என்ன ரொம்ப தாக்குறதுங்கிற அர்த்தத்தில் சொல்கிறோம் அந்த விஷயம் வந்து இப்படி வந்து இந்த பூகம்பம் குஜராத் பூகம்பம் வந்தது பாருங்க சுவாமி அது என் உள்ளத்தை ரொம்ப பாதிச்சிருச்சு அப்படின்னு சொல்றோன்னு வச்சோம் அது நிறைய பேருக்கு அப்படி ஒன்று இருக்கிற மாதிரியே தெரியல ஏன்னா நமக்கு வந்தாத்தான் நமக்கு பாதிக்கும் நிறைய பேருக்கு ஆனால் சில பேருக்கு வந்து என்னென்னா சில பேர் என்ன பண்றாங்க பாதிப்பு இருக்கோ இல்லையோ நிறைய பேர் பாதிக்குதுன்னு சொல்கிறதுனால நம்மளும் சொல்லி வைப்போம்னா நம்ம புரிஞ்சு சொல்கிறோம் நம்ம எல்லா ஊரே சொல்கிறது நம்மளும் சொல்லலைன்னா நம்ம புத்திசாலி இல்லைன்னு சொல்லிவிடுவான் அன்பு இறக்க உணர்ச்சி இல்லைன்னு சொல்லிவிடுவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்களும் இருக்காங்க நிறைய பேர் அப்படி இருக்காங்கள்ல என்னப்பா எல்லோரும் சொல்கிறாங்களே கஷ்டம் கஷ்டம்னு சொல்கிறாங்களே நம்மளும் சொல்லிட்டோம்னா நம்மளுக்கும் அது இருக்குங்கிற மாதிரி ஆகிடும் அப்படின்னு நினச்சிடுவாங்க இதெல்லாம் வந்து நம்ம ரியலாக எவ்வளோ ஃபீல் பண்ணுறோங்கிறது நமக்கு தெரியும் தெரியறதில்ல இதில் யோசித்து பார்த்தா தான் தெரியும் தன்னெஞ்சறிவது பொய் அறுக்க பொய்த்தபின் அந்த அப்படி இருந்தால் சரியாது இவ்வளவு சொல்கிறாங்களே எல்லோரும் எப்படி இருக்கும் இந்த கஷ்டம் நம்ம கற்பனை பண்ணி பார்த்தா தெரியும் உங்களுக்கு யாருக்கா பூகம்பம் அனுபவம் இருந்தால் தான் தெரியும் அனுபவிச்சிருக்கேன் நான் அது ஆடுறபோது அப்படியே போடுற சத்தத்தை பார்த்தா ரிஷிகேஷில் ஒரு கேம்ப் நடந்தது ரீசண்டாக கொஞ்சம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சரியான பூகம்பம் பூகம்பனா ஒரு மாதத்துக்கு அப்படியே அடி அடிக்கடி செற்கு செருக்குன்னு ஆடும் எல்லாம் ஓடி வந்துட்டாங்க முதல்ல என்னமோ நானும் பார்த்தேன் ராத்திரி பன்னெண்டரை மணி தூங்கிட்டு இருக்கிற போது ஃப்ரிஷாக ஒரு ஆட்டம் போட்டுது என்னடாது அப்படின்னு பார்த்தேன் பார்த்தா எல்லாம் டம்ளர் கம்ப்ளர்லாம் ரூமுக்குள்ளே தண்ணி எண்ணிலாம் கொட்டி கிடக்கு எல்லாம் விழுந்துடுத்து ஓ ஓ ஏதோ பூகம்பம் மூல் இருக்குது நமக்கு தூக்கம் நல்லா ஆழமான தூக்கம் சரி தூங்கிட்டேன் பழிபிடுது பூகம்பம் வந்தாலும் நம்ம எந்திரிக்க மாட்டோம் போல் இருக்கு தூக்கம் அப்புறம் பார்த்தா திரும்ப ஒரு பெரிய சர்க்கு கடைசியில் பார்த்தா எல்லாம் கதவை தட்டுறாங்க நம்ம ரூபாய் சுவாமி சுவாமி வெளியில் வாங்க வெளியில் வாங்க என்ன சுவாமி பூகம்ப சுவாமி ஆமாம் என்ன பண்ண சொல்கிறேன்னு என்ன உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடாது வெளியில் வாங்க வெளியில் வாங்க வெள்ளி அப்புறம் வெளியில் போய் உட்காந்து கடைசியில் என்னென்னா திரும்ப திரும்ப ஆடின்ண்டே இருக்குது என்ன ஹோல் பூமியே ஆடுறபோது என்ன எதாவது தடுக்கவும் முடியும் எதாது சக்கை கக்க நிறுத்தவா முடியும் ஒன்றும் முடியாது அப்புறம் என்னென்னா கடவுளை பாட ஆரம்பிச்சிட்டோம் கடைசியில் நமக்கு கெதி அதுதானே ஒரு ரெண்டு மணி நேரம் பஜனை பாடினோம் அப்படியும் பழைய என்ன பண்ணுறதுன்னு தெரில என்ன பண்ணுறது ஒருத்தர் பயந்து அரண்டே போயிட்டார் நான் ஊருக்கு போகிறேன்ட்டார் அடுத்த நாள் ஊருக்கு போனால் ரயிலே ஆடுவோம் ஐயா என்ன பண்ணு ஒன்றும் பண்ண முடியாது இவ வந்து என்னன்னா இப்போ தான் பரிபூர்ணமாக உங்களுக்கு அபிமானம் போகிறதுக்கு பகவான் ஒரு சூழ்நிலை உண்டு பண்ணி கொடுத்துருக்கார் அதனால் ரியல் டீச்சிங் நடக்கிறது அதனால் இதெல்லாம் மேலே பாடம் தான் தினம் நடக்கிற போது வந்து உடம்பு நான் நல்ல அப்படின்னு தியானமெல்லாம் பண்ணிங்க பாருங்க அதை இப்போ பண்ணுங்க அதான் இப்போ கத்தி பேரை என்ன பண்ணுங்க எல்லா இருக்கிற ஊரில் இருக்கிற அத்தனை சாமியும் கூப்பிட்டுருவோம் ஆஞ்சநேயர்லேருந்து ஐயப்ப சாமியிலேருந்து எல்லா சாமியும் கூப்பிட்டு பார்ப்பான் எத்தனை சுவாமி என்ன பண்ணுவார் இது அப்படியே பொறுத்து காப்படையும் அதை விட விசேஷம் என்ன சொன்னாங்கன்னா முப்பது கிலோமீட்டர் கீழே வந்தது சுவாமி மூணு முப்பது கிலோமீட்டர் கீழே வந்தது இதே இது பதினஞ்சு கிலோமீட்டர் மேல வந்துருந்ததுன்னா நம்மெல்லாம் இப்போ வந்து இப்படி பேசிட்டு இருக்க முடியாது அப்படின்னா இப்ப சித்து எதுக்கு சொல்ல வரேன் என்ன எல்லாமே கூடியது, வஸ்து பரமார்த்த வஸ்து சத்தியத்தையும் மிச்சத்தையும் கலந்தா அப்படிங்கிற விஷயத்த பேச ஆரம்பிச்சு நிறைய போனோம் அப்படி இப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டோம் வந்துட்டோம் இப்ப சத்துன்னு சொன்னா எத் அபாத்தியம் தத் சத்தியம் இது ரொம்ப நல்ல டெஃபினேஷன் எது அபாத்தியம் தத் சத்தியம் எது பாதிக்க முடியாதோ அது சத்தியம் அப்புறம் இன்னொரு லட்சணம் என்ன காலத்திரையே பிதிஷ்ட தீத்தி சயக்காவ சத்தியம் சி சே சார் சத்த சத்ய சார் சதோ சதோ சத்துசு பாடசு சித்துன்னா ஞானஸ்வரூபம் தெரியும் இவர் அழகாக வரிசையாக கொண்டு போகிறார் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது தெளிவாக இருக்குது அப்புறம் சித்துன்னா அது அறிவு எல்லாவற்றையும் அது அறிகிறது அறிவையும் அறியாமையும் அறியும் அறிவே சித் எனப்படும் அறிவையும் அறியாமையையும் அறியும் அறிவே சித் எனப்படும் நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் இந்த கோவில் எல்லாம் சோமாஸ்கந்த பரமேஸ்வரர் இருக்கு இல்லையா சோமாஸ்கந்த தேரில் வச்சு அதை தான் கொண்டு வராங்க எல்லா சிவன் கோயிலையும் பிரதானமாக சத் சோமாஸ்கந்த வேற ஒன்றும் சிவபெருமான் சத்து அம்பாள் சித்து முருகன் ஆனந்தம் அந்த தத்துவத்தில் தான் வச்சிருக்குது அதனால் நம்ம சச்சிதானந்தம் தான் அந்த தேர் தான் நம்ம உடம்பு ஆத்மானம் ஷரீரம் ரத்தமேவது ஆத்மானம் ரச்சினம் வித்தி ஷரீரம் ரதமேவது அந்த தேர் எதை குறிக்கிறதுன்னா நம்முடைய உடலாகிய உடலை தான் குறிக்கிறது அதுக்குள்ளே இருக்கிற கடவுள் யாரை குறிக்கிறதுன்னா நம்முடைய சைத்தன்யம் நம்முடைய ஸ்வரூபம் நம்முடைய வார்த்தைக்கு யார் நம் ஸ்வரூபத்தை குறிக்கிறது ஆனந்தம் ஆனந்தம் தான் தெரிஞ்ச விஷயம் எல்லா ஆனந்தத்துக்கும் மனசில் இருக்கிற ஆனந்தத்தை அறிகின்ற அந்த பொருள் உண்மையில் ஆனந்தமாகவே இருக்கிறது அது அனுபவ ஆனந்தம் இல்லை ஆனந்த அனுபவ ஆனந்தத்துக்கு ஹேதுவாய் இருக்கிற ஆனந்த ஸ்வரூபம் அனுபவ ஆனந்தத்துக்கு அனுபவ ஆனந்தத்துக்கு காரணமாக இருக்கிற சைதன்யத்தோட ஆனந்த அம்சம் ஆனந்த அம்சம்னு புரிஞ்சுக்கணும் ஆனந்தம் சமம் சமம்னா எல்லாத்துலேயும் சமமாக இருக்கு தண்ணீர் அலையிலெல்லாம் தண்ணீர் சமமாக இருப்பதை போல நகைகளில் தங்கம் சமமாக இருப்பதை போல ஆடைகளில் நூல் சமமாக இருப்பதை போல எல்லாவற்றிலும் ஆகாசம் சமமாக இருப்பதை போல அனைத்து பொருள்களிலும் ஆகாசம் சமமாக இருப்பதை போல ஆகாசத்துக்கும் காரணமான சத்ரூபமான சித்ரூபமான ஆனந்த அந்த பொருள் சமமாக இருக்கிறது ஸ்திரம் அது மாறாதது சாட்சி எல்லாவற்றுக்கும் அது சாட்சியாக இருக்கிறது சாட்சியம் அப்படின்னு சொன்னா அறியப்படுவது சாட்சின்னு சொன்னா அறிவ சாட்சாத் ஈக்ஷத்தே இத்தி சாட்சி நேரதுங்கிறதுனால சாட்சின் சொல்லும் புத்தியையும் உபதேசத்துக்காக சொல்றேன் கேட்கப்படாது பார்க்கும் தன்மையும் பொய் அது வேற விஷயம் நம்ம புரியறதுக்காக சொல்றோம் ஆத்மா வந்து டைரக்டா மனசு புத்திய பார்க்கறது புத்தியும் மனசும் என்ன பண்றதுன்னா அது வந்து இந்திரியங்களை பார்க்கிறது இந்திரியங்களை எதை பார்க்கறதுன்னா விஷயங்களை பார்க்கறது விஷயம் எதை பார்க்கறதுன்னு கேட்கக்கூடாது அது மாதிரி இப்ப வந்து என்ன பண்றதுன்னா சாட்சினா என்ன அர்த்தம் சாட்சின்னு சொன்னா சாட்சாத் ஈக்ஷதே நேர பாக்கிறது அதனால உபதேச சாஹசிரியில் நிறைய போர்ஷன் இதுதான் இந்த ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸ் கேபிட்டல் கான்ஷியஸ்னஸ் அப்புறம் வந்து ஸ்மால் கான்ஷியஸ்னஸ்ன்னு போட்டுக்கணும் உபதேசத்துக்காக முத்த முயர் மேலான ஐ அப்புறம் இந்த கேபிட்டல் ஐ ஸ்மால் ஐ இருக்கு இல்லையா அதை போட்டுனா சௌரியமாக இருக்கணும் நமக்கு ஒரிஜினல் ஐ வந்து எல்லாத்துக்கும் சமஸ்தரீரத்துக்கும் சாட்சி இந்த ஸ்மால் ஐ இருக்கே அது நம்மளையே சரியாக பார்க்க தெரியாத ஐ அதனால தான் அது இருக்கு லேப்டர்வைதாக ஒரு பொருள் இல்லாதது அது ஒண்ணுதான் இருக்கு நித்தியம் நித்தியம்னா காலத்தகா நித்தியம் வியாபி வியாபின்னா சர்வகதம் சத்துன்னு சொன்னா ஏதோ ஒரு ஒரு இடத்துல இருக்கிற சத்து இல்லது எங்கும் நீக்கம் நிறைந்திருக்கு ஆத்மா அதுதான் எல்லாத்துக்கும் ஆதாரமான வஸ்து ஆத்மான்னா என்ன அர்த்தம் தெரியுமோ ஆத்மானாலே வியாபிக்கிறது அர்த்தம் இப்போ இந்த துணிக்கு வியாபகமா ஆத்மா எதுன்னா நூலுன்னு சொல்லணும் நூலுதான் இதுக்கு ஆத்மா நகைக்கு தங்கம்தான் ஆத்மா அலைக்கு ஜலம் தான் ஆத்மா அது மாதிரி ஆத்மா பிரம்மன் சச்சிதானந்தம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் நீ அதுவா அறிந்து உன்னை அப்படி அறிஞ்சிக்கணும் நீ வேற ஏதாவது நினைச்சுட்டு இருக்க எனக்கு வந்து நான் பிஏ படிச்சிருக்கேன் எம்ஏ படிச்சிருக்கேன்னு சொல்ற எனக்கு வந்து நான் இவ்வளவு கோட்டி ரூபா வச்சிருக்கேன்னு சொல்ற அதெல்லாம் வந்து அது நீ கிடையாது அந்த உடைமை பொருள்கள் உலகப்பற்று புறப்பற்று அகப்பற்று ரெண்டையும் நீக்கிடு அதனால் அகப்ப புறப்பற்றுன்னா என்ன அர்த்தம் இந்த வீடு என்னுடையது இந்த மனைவி என்னுடையவள் கணவன் என்னுடையவன் குழந்தைகள் என்னுடையது இதெல்லாம் புறப்பற்று இதெல்லாம் புறப்பற்று புறத்தில் இருக்கக்கூடிய பற்று அகப்பற்று என்னன்னா நான் கருப்பாக இருக்கேன் நெட்டையா இருக்கேன் குட்டையா இருக்கேன் நான் படித்தவனாக இருக்கேன் இந்த மாதிரி அபிமானமெல்லாம் அகப்பற்றுன்னு பேர் இந்த அகப்பற்று புறப்பற்று ரெண்டையும் நீக்கணும் அப்படி நீக்கிடுறதுதான் நீ அதுவா அறிந்து அப்படின்னா நீங்கிறது என்ன குறிக்கிறது நீ வாட்சியார்த்தத்தோடு உன்னை இணைத்துக்கொண்டிருக்கிற நீ லட்சியார்த்தத்தோடு உன்னை இணைத்துக் கொள்வாயாக அறிந்து கொண்டு பொத்தொடு ஜடம் துக்காதி இவருடைய உரையை படிச்சாத்தான் தெளிவாகும் இன்னும் பொத்தொடு ஜடம் துக்காதி பொத்துனா என்ன சத்துக்கு ஆப்போசிட் பொத்து பொத்துன்னா அனர்த்தம்னு அர்த்தம் பொய்யின்னு அர்த்தம் பொத்து அது பொத்து போச்சு அப்படிங்கிறோம் அப்படின்னு நம்ம வழக்கத்திலே சொல்கிறோம் பொத்து போச்சுன்னா அது பொய்ய பொய்யாகி விட்டது அது பொய்யின்னு அர்த்தம் ஓட்டையாக போய்ட்டுங்க சொல்கிறோம் அந்த இடத்துல இடம் இல்லைங்கிறதுக்காக அப்படி சொல்கிறோம் நாம் ஆ பொத்துடுன்னு சொன்னால் பொய்யான பொய்யெல்லாம் ஒன்றாக பொருத்தி வைத்த பொய்யுடல் அப்படிங்கிறார் தாய்மானவர் எல்லா பொய்யும் சேர்த்து வச்சதுங்கிறார் பொய்யெல்லாம் ஒன்றாக பொருத்தி வைத்த பொய்யுடலை மெய்யென்றால் மெய்யாய் விடுமோ பராபரமே ஏன்னா இதுக்கு ஒரு உபச்சாரமாக நம்ம ஒன்று சொல்லிகிட்டு இருக்கோம் இது மெய்யி மெய் மெய்வாய்க் கண் மூக்கு செவின்னு சொல்லிகிட்டு இருக்கோம் இது ஏன் மெய்யின்னு சொல்கிறோம்னா மெய்ப்பொருளை அறிந்து கொள்வதற்கு இந்த பொய்யான உடல் பயன்படுவதால் உபசாரமாக இது மெய்யென்று சொல்லப்படுகிறது இந்த மெய்ப்பொருள் அறிஞ்சுக்கலைன்னா இது மெய்ன்னு சொல்ல முடியாது மெய்னு சொல்ல முடியாது ஞானிகளுடைய உடலை வேணா உலகத்தோட கோணத்தில் பார்க்கற போது மெய்ன்னு சொல்லிக்கலாம் அஜானி எல்லாம் உடம்ப போய் மெய்ன்னு சொன்னா அது பொய் ஞானிக்கும் பொய்தான் அது வேற விஷயம் இருந்தாலும் பொய்யெல்லாம் ஒன்றாக பொருத்தி வைத்த பொய்யுடன் அதை பொய் மெய்னு சொன்னா மெய்யாயிடுமா அது உபச்சாரம்ங்கிறார் மெய் என்றால் மெய்யாயி விடுமோ அப்படின்னா என்ன அர்த்தம் மெய்னு சொல்லிட்டு இருக்கோம் நிஜமா மெய்யா அப்படிங்கிறார் உடம்ப மெய்னு நம்ம வழக்கத்தில் சொல்றோம் நிஜமா மெய்யாது என்ன அறிவற்றது எல்லாவற்றையும் நாம தான் அறிகிறோம் அதனால இது ஜடம்னு சொன்னா அறிவற்றது உணர்ச்சி உணர்வற்றது துக்காதி துன்பத்துக்கு இருப்பிடமாக அதெல்லாம் வரிசையாக சொல்லுவார் அவர் துக்காதி எல்லாம் நேரம் எப்போ பார்த்தாலும் துக்கத்தை தான் கொடுக்கக்கூடியது உடம்புனால நமக்கு சுகமாக இருக்குது நம்ம நினச்சின்ட்டு இருக்கோம் சுகம்னு இதை வந்து தினம் காப்பாற்றுறதுக்குள்ள போரும் போருன்னு ஆயிடுறது அதனால இது துக்கம்தான் அது மனசு கேட்கணுமா வேணும் அதில் தான் துக்கமே அறியப்படுறது அதனால் அதுவும் துக்கம் ஆதின்னு விட்டார் ஆதிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் சொல்ல போகிறார் அதை நான் அப்புறம் படித்து சொல்கிறேன் ஆதி பொருந்து ஆக அனர்த்த ஜடதுக்கம் சச்சிதானந்தத்துக்கு எதிர்பதம் சச்சிதானந்தத்துக்கு எதிர்ப்பதம் என்ன அனுர்த்த ஜடதுக்கம் சத்துனா என்ன உண்மை சித்துனா என்ன உணர்வு ஆனந்தம்னா என்ன பேரின்பம் பேரின்பம்னு போட்டுக்கணும் இது எப்படின்னா பொத்து பொத்துன்னா பொய் ஜடம் ஜடம்னா உணர்ச்சி உணர்வற்றது அப்புறம் வந்து துக்கம் துன்பமயமானது சிற்றின்பமாக தோன்றுகின்ற துன்பமயமானது அப்படின்னா சிறு இன்பங்கள் எல்லாம் துன்பமயமானதுன்னு கீதையிலே கிருஷ்ணர் சொல்லிவிட்டார் ஏகி சம்ஸ்பர்ஷா போகாக நாம் அனுபவிக்கின்ற சிறு இன்பங்கள் அனைத்தும் பெரிய துன்பத்துக்கு காரணமானது ஆகவே சிறிய இன்பம் மாறி தோன்றுகிறது துக்க யோனையாகுட்டார் அதாவது ஏகி சம்ஸ்பர்ஷஜா போகாகா துக்க காரணமான இன்பம் நம்ம அனுபவிக்கிற சிறு இன்பங்கள் இருக்கே அதெல்லாம் துன்பத்துக்கு காரணமான இன்பம் தார் அப்போ அதுக்கு பேர் என்ன இன்பமா காரணம் முழுக்க காரியத்தில் வியாபிச்சிருக்குமில்ல அப்போ இன்பம் மாதிரி தோன்றுகிறதே தவிர அது துன்பம் இன்பம் போல தோன்றுகிறது அப்புறம் பிறகுதான் தெரிகிறது அதனால தான் இன்னொரு இடத்துல சொன்னார் கிருஷ்ணர் ஞானினோ நித்திய இந்த இன்பங்கள் எல்லாம் ஞானிக்கு எப்பொழுதும் எதிரிகள்னர் இந்த உலக இன்பங்கள் எல்லாம் எப்பொழுதும் எதிரிகள் ஏன்னா அவனுக்கு அது தெரியும் இன்பம் பதவி புகழ் உற்றார் சுற்றம் எல்லாம் இன்பம் மாதிரி தோன்றுகிறது ஆனால் அது துன்பத்தை தனக்குள்ளே வைத்திருக்கிறது துன்பம் முதலான பொருந்து பேதங்களான ஏகப்பட்ட வேற்றுமை உணர்ச்சியை வேற உண்டு கொண்டது வேணும்னா பார்த்தா அம்மா அப்பா பையங்களும் சேர்ந்துருக்காங்க திடீர்னு பார்த்தா சண்டை போட்டுக்கிறாங்க பிரிஞ்சுக்கிறாங்க எல்லாம் வந்து பொருந்து பேதங்கள் நிறைய பேதங்களை உண்டு பண்ணுறது பணமே நமக்கு சில சமயம் சௌக்கியத்தை கொடுக்குறது சில சமயம் துக்கத்தை கொடுக்குறது படிப்பும் அப்படித்தான் எல்லா விஷயங்களையும் பார்த்தா அது வந்து சுகதுக்கத்தை கொடுக்குறது படிப்புனா நம்ம உலக விஷயத்த சொல்கிறேன் உலக படிப்பு விஷயங்கள் நம்ம ரொம்ப படிச்சிருக்கிறதுனாலே நம்மள்ட வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவாங்க ஏன்னா எல்லோரும் கன்சல்டன்ட்டுனா நாலு பேருக்கு தான் சொல்ல முடியும் எத்தனை பேரை கன்சல்ட் பண்ண முடியும் அது ஒரே இன்சல்ட் ஆகிடும் அதனால் ஒரே பிரச்சனையாக போய்டும் அதனால் உலக படிப்புகளும் தான் வேதாந்த விஷயத்துலையும் நமக்கு தத்துவம் தர்மமாக போகிறதுனால பிரச்சனை இல்லை பொருந்து பேதங்களான ஆனால் எல்லாமே பேதமாக இருக்குது குத்திர பஞ்ச கோஷ குத்திர பஞ்சகோஷம்னா என்ன வஞ்சனையுடைய பஞ்ச கோஷங்கள் நம்மை வசமாக மாட்டி வைத்திருக்கிறது ஆத்மாவுக்கு வஞ்சனை செய்கிறது என்ன வஞ்சனைன்னா பூர்ணமானதை போய் அபூர்ணமாக்குறதே எது இதை விட பெரிய வஞ்சனை என்ன இருக்கும் பூர்ணமான எண்ணெய் அபூர்ணமாக காட்டுகிறதே நிறைவான எண்ணெய் குறைவாக காட்டுகிறதே எனக்கு எல்லா வகையிலையும் குறைவை காட்டுறது எது பஞ்ச கோஷங்கள் அதனால குத்திர பஞ்சகோஷம் வஞ்சனையுடைய பஞ்சகோஷ குகையை விட்டு இது குகை மாறி இருக்கு அதுக்கு வந்து இவர் ரொம்ப அழகாக அர்த்தம்னு சொல்கிறார் யார் வடிவேல் செட்டி யார் சொல்கிறார் மலை ஒரு மலை இருக்கான் அந்த மலைக்குள்ள ஒரு கதவு இருக்கான் மலைக்கு ஒரு மலையில் ஒரு குகை இருக்குது அந்த கொகையில் குகையில் ஒரு ரத்தனம் இருக்குது அந்த குகைக்கு வாசல் இருக்குது அதை காக்க காவ காக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கான் நம்ம விட்டலாச்சாரியா சினிமா மாதிரி பெரும்பாலும் நம்ம உயிரே எதிரியோதான் வச்சுருப்பான் ஒரு வச்சிருப்பாங்க இவனை இந்த ஆளை கொல்லணும்னா அந்த ஒரு ஒரு போய் கடலுக்கு நடுவில் ஒரு மலை அந்த மலையில் ஏழு அகழி இருக்குது சொல்ல வேண்டியதான இஷ்டத்துக்கு வேணும் கவலை முதல் அகழி முழுக்க முதல்ல அந்த அகழியோட நீள அகலமெல்லாம் வர்ணனை பண்ணணும் அப்புறம் காட்டணும் இது முதல்ல வர்ணனை பண்ணணும் அப்புறம் அது எழுதி கதை வசனம் எழுதி அதை சினிமாவில் கொண்டு வந்து காமிக்கணும் செட்டிங்ஸ் எல்லாம் போடணும் நல்லா போட்டு அப்படி சொன்னால் நமக்கு புத்தி வர போகிறது இல்லை அது வேறு விஷயம் இதெல்லாம் கதையினுடைய தாத்யமே என்னன்னா அப்புறம் வந்து கடைசியில் பார்த்தா அது இந்த குகையெல்லாம் போய் கஷ்டப்பட்டு உள்ளுக்குள்ளே பார்த்தா அந்த அந்த ஒரு ஒரு பொருளை வந்து அப்படியே அஞ்சாறு பாம்பு காத்து விட்டுருக்கும் இத்தனையும் அவன் ஜெயிக்கணும் அப்படியே அந்த பக்கம்லாம் நெருப்பாக இருக்கும் அப்புறம் கடைசியில் அவங்க மேலே உரிய கட்டின்னு போய் கடைசியில் அந்த வீராதி வீரன் சூராதி சூரன் அவன் போய் கடைசியில் அத்தனை பண்ணி அதை எடுத்து இல்லாட்டி அது ஒரு கிளியாக இருக்கும் கூண்டுக்குள்ளே அந்த கிளியை நசிக்கின உடனே இந்த சாமியார் செத்து போயிடுவார் போலிச்சாமியார் பார்த்துருக்கோம் இல்லை இந்த வீட்டிலாச்சார சினிமாவில் இது மாதிரி இது ஒன்றும் பொருளாக இருக்கும் நகையாக இருக்கும் இல்லாட்டியும் ஒரு அரக்கனுடைய உயிராக இருக்கும் இப்படிலாம் காட்டுவாங்க இது மாதிரி தான் அது நல்லா இருக்குது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அது ஒன்றும் இருக்குது புஸ்தகம் முழுக்க அதுதான் இருக்கும் கடைசியில் போய் அதை எடுத்துன்னு வருவோம் நம்ம என்ன பண்ணுவோம் மூணு மணி நேரம் பிடிச்சி படிச்சுட்டு இருப்போம் அதை சீரியஸாக படிச்சுட்டு இருக்கும் நான் படித்திருக்கேன் அதனால தான் சொல்கிறேன் சீரியஸாக படிச்சுட்டு இருப்பான் கடைசியில் பார்த்தா என்னன்னா என்ன ஆச்சுன்னு தெரியல அவன் போயிட்டான் போயிட்டான் அவ்வளோ தூரம் போயிட்டான் இன்னும் எடுக்கல இன்னும் எடுக்கலன்னு சீரியஸாக இரு சாப்பிட கூப்பிட்டான் இரு இரு அப்புறம் வரையம்போம் அவ்வளோ தூரம் அது எப்படி இல்லை நம்மளை கவர்றது பார்ப்பது அது மாதிரி இங்கே விஷயத்தை பார்ப்போம் பெரிய மலை மலையில் ஒரு குகை அந்த கொகையில் உள்ளுக்குள்ள ஒரு ரத்தனம் இருக்கு அந்த ரத்தனத்தை அந்த குகை வாசலில் ஒரு கதவு இருக்கு அதை காவ காக்கான் ஒருத்தன் அது மாதிரி எப்படின்னா இந்த பஞ்ச கோஷங்களை எல்லாம் வியாபித்து கொண்டு சைத்தன்யம் ஒன்று உள்ளுக்குள்ளே இருக்கு இதை காவ காக்கிறவன் யாருன்னா குருநாதர் இப்படி சொல்கிறார் ஆத்மாங்கிற ரத்தனத்தை பழைய படிச்சுட்டா சரியா இருக்கும் உள்ள ஐந்து கதவினை உடைய வாயிலோடு கூடிய ஐந்து கதவினை உடைய வாயிலோடு கூடிய குகையில் இருக்கும் இரத்தனம் அ குகையால் மறைந்திருப்பது போல அவ்வியாகிருத்தத்துள்ள பஞ்ச கோஷங்களில் இருக்கும் பஞ்சகோஷங்களில் இருக்கும் பிரத்யகாத்மா அக்கோஷங்களால் மறைத்திருத்தலின் அவை குகை என்று கூறப்படுகின்றன அவை குகை என்று பஞ்ச கோஷங்களால் ஐந்து வாயில்களை உடைய குகையில் இருக்கிற மாதிரி வே என்க அம்மலை காவலனது அனுகிரகத்தினால் திறவு கோயில் வாயிலாக அவ்வைந்து கதவனையும் திறத்தலால் அவ்விரத் அவ்விரத்னத்தின் அபரோட்ச ஜானம் உண்டாவது போல அந்த இத்தினத்தினுடைய ஞானம் உண்டாவது போல பஞ்சகோஷ விலட்சணமாய் விளங்கும் சர்க்குருவின் அனுகிரகத்தால் பஞ்சகோஷ விவேகம் என்னும் திறவுகோல் வாயிலாக பஞ்சகோஷங்களின் ஆவரணமாகிய கதவை திறத்தலால் பிரத்யேகாத்மாவின் அபரோட்ச ஞானம் உண்டாகிறது என்கிட்ட இவ்வளோ அழகாக அந்த திருஷ்டாந்த ங்களை உயித்து உணர வேண்டும் விட்டுவாய் வெளியில் ஆவாய் என்ன அர்த்தம் பஞ்சகோஷ குகையை விட்டு வெளியில போனா சரி சுவாமி நமஸ்காரம் விட்டு வெளியில் ஆவாய்னா நீ வந்து இதுக்கு வேறாக இருக்கேன்னு புரிஞ்சுக்கோ அப்படின்னு அர்த்தம் இவருடைய அர்த்தத்தை எல்லாம் பார்க்கலாம் என் சத்தோடுங்கிறதுக்கு என்ல் ஆதி சப்தத்தால் விஷமம் அஸ்திரம் சாட்சியம் அநேகம் அனித்யம் வியாபியம் என்பனவும் கொள்கை எதுல இருக்கு ஆதி சப்தம் ஜடம் துக்காதின்னு இருக்குல்ல ஆதிங்கிறதுக்கா என்ன சொல்றாரு விஷமம் சமத்துக்கு எதிர்ப்பதம் என்ன விஷமம் ஸ்திரத்துக்கு எதிர்ப்பதம் என்ன அஸ்திரம் சாட்சியத்துக்கு எதிர்ப்பதம் என்ன சாட்சிக்கு எதிர்ப்பதம் என்ன சாட்சியம் ஏக்கத்துக்கு எதிர்ப்பதம் என்ன அநேக்கம் நித்தியத்துக்கு எதிர்ப்பதம் என்ன அனித்யம் வியாபக வியாபியத்துக்கு எதிர்ப்பதம் என்ன வியாபியம் இப்போ ஆகாஷா வியாபக மடப்பியா வியாபிக்கப்படுவது வியாபியம் எனப்படும் எது வியாபிக்கிறதோ அது வியாபகம் எனப்படும் வியாபகம் வியாபியம் அப்படி புரிஞ்சுக்கணும் நீங்க இதெல்லாம் தர்க்கசாஸ்திரம் என்பனவும் கொள்க என்று தெரிந்து கொள்கின்றார் ஜாக்ராதி எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்றாரு பாருங்க ஜாக்ராதி அவஸ்தைகளுக்குள்ளே ஓர் அவஸ்தையிலாவது அபாவம் ஆகாமல் சர்வ அவஸ்தைகளிலும் சாட்சியாயிருப்பதால் ஆன்மா சத்து நம்மதான் இப்ப கொஞ்சம் வள எழுத்து நேரம் சொன்னோம் அவர் எப்படி சொல்றாரு பாருங்க ஜாக்ர அவஸ்தைகள் உள்ளே ஜாகிராதி அவஸ்தைகள் ஜாகிரத அவஸ்தை சுப்னாவஸ்துசுப்தி அவஸ்தை மூர்ச்சாவஸ்தமாதி அவஸ்த எல்லா அவஸ்தைகளின் உள்ளே சாட்சியாய் இருப்பதால் ஆன்மா சத்து ஆத்மா சத்து அன்னமயாதி கோஷங்கள் ஓரவஸ்தையில் பாவமாய் காணப்பட்டு மற்றொரு அவஸ்தையில் காணப்படாமையின் அசத்து ஒரு அவஸ்தையில் இருக்கு இன்னொரு அவஸ்தையில் அது காணப்படவில்லை அதனால அசத்துகளிலும் இருந்து அறிதலில் சித்து இருப்பதால் சத்து அறிதலால் சித்து புரிஞ்சுதா இருப்பதால் சத்து எல்லா அவஸ்தைகளிலும் இருப்பதால் சத்து எல்லா அவஸ்தைகளையும் அறிவதால் சித்து இருப்பதே இருப்பதே சித்து சித்தே இருக்கிறது புரிஞ்சுக்க வேண்டியதான் இருப்பது வேறு அறிவது வேறு அல்ல இருப்பே அறிகிறது அறிவே இருக்கிறது கான்சியோமோ இல்லையா எக்ஸிஸ்டன்ஸ் வேற கான்சியதான் பாவ அபாவங்களை இருப்பதையும் இல்லாததையும் ஆன்மா சர்வ அறிவதால் சித்து அறியப்படுதலின் ஜடம் அறியப்படுதலின் ஜடம் கோஷங்கள் வெறுப்பாய் கைவிடப்படுதலின் துக்கம் எவ்வளோ அழகா சொல்லுவாங்க நமக்கு சில சமயம் நம்ம கோஷங்களே பிடிக்க மாட்டேங்குது கோஷங்களே பிடிக்க மாட்டேங்குது நம்ம நிறம் நமக்கு பிடிக்க மாட்டேங்கிறது நம்ம மூஞ்சியே நமக்கு பிடிக்க மாட்டேங்கிறது நல்லா இருந்தா பிடிக்கிறது நல்லா இல்லைன்னா நல்லா எத்தனை நாளைக்கு இருக்கும் அது கொஞ்ச நாள் கழித்து மாறி போயிடுது தலைமுடி வந்து நமக்கு வந்து தலை தலைமுடி வந்து நரச்சு போயிடுதுன்னா கஷ்டமாக இருக்குது அப்போ இதுலேருந்து என்ன தெரியறதுன்னா இதெல்லாம் துக்கத்துக்கு ஏத்தும் கஷ்டமாக இருக்கிறதுனால இப்போ எனக்கு கஷ்டமாக தெரியலேன்னா வேறு விஷயம் வேதாந்தம் படித்த பிறகு எல்லாமே பிரம்மங்கிற போது வேறு விஷயம் அப்போ கஷ்டம் இல்லை ஆனால் கோஷங்கள் வெறுப்பாய் கைவிடப்படுதலின் துக்கம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் கோஷங்கள் வெறுப்பாய் கைவிடப்படுதலால் துக்கம் ஏன்னா ஒரு காலத்தில் இது வெறுப்பு இருக்கு இதில் இன்னொரு காலத்தில் வெறுப்பு இருக்கு ஆகையினால இது இன்பம் தருவது போல இருந்தாலும் துன்பத்துக்கு காரணமாக இருக்குதா துக்கம்தான் இது துக்கம் வந்து நமக்கு தெரியாம அப்படியே பெருசாக இதையோ மூடி மறைச்சு வச்சுருக்கு உள்ளுக்குள்ள முழுக்க விஷம் நஞ்சினை நெஞ்சில் வைத்து நாவினில் அன்பு வைத்து நல்லவர் போல் நடிப்பார் ஞானத்தங்கமே அப்படின்னு மாதிரி உள்ளுக்குள்ளே முழுக்க துன்பத்தை வச்சு மேலே மாத்திரம் பார்த்தா இந்த செல்ஃபோன் இருக்கு பாருங்க அப்படிதான் செல்ஃபோனாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் நம்ம எதெல்லாம் வாழ்க்கையில் பயன்படுத்துகிறோமோ அதெல்லாம் இன்பம் மாதிரி இருக்குது ஆனால் உள்ளுக்குள்ளே துன்பம் வச்சிருக்கு அழகான கார் நல்ல கார் தான் லட்சம் போட்டு தான் வாங்கியிருக்கோம் நடுவழி நின்று போன பண்ணுறது எப்படி டைட்டானிக் விடவா டைட்டானிக் வந்து சொன்னான் எல்லா எத்தையும் ஒன்றும் பண்ணாதுன்னா அதுக்காகவே அடிச்சது அந்த பெரிய கப்பல் அவ்வளோ பெரிய டைட்டானிக் வந்து ஒன்றும் நடக்காதுன்னா இந்த கப்பல் எல்லா பாறையும் உடைக்கும் எந்த பிரச்சனையும் வராதுண்ணா பாறையில் தான் அடிபட்டு போச்சு அந்த கப்பலை அதுவும் முத முதல்ல அதை பற்றி பெரிய சினிமாவே வந்துடுது டைட்டானிக் அதுலேருந்து என்ன தெரிகிறதுனா டைட்டானிக்கில் வந்து என்னெல்லாம் சௌகரியம் அந்த அந்த அந்த சினிமா பார்த்தேன் நான் என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸுங்கிறீங்க அதுக்குள்ள அதில் கிளாஸ் என்ன ஃபர்ஸ்ட் கிளாஸ்லையே கிரடேஷன் என்ன அதில் என்ன நம்ம சொல்கிற மாதிரி ஹெஹ்ஹெச் மாதிரி ஹை ஹை ஹை மிடில் ஹை லோ எல்லா கிளாஸுக்கும் அங்கே பீப்புள் அது வந்து தேர்ட் கிளாஸ்லேருந்து அத்தனை கிளாஸும் அந்த அந்த இருக்கு அத்தனையும் ஒரு பிரம்மாண்டமான மலை மாதிரி இருக்குது அந்த கப்பல் இந்த மலை மாதிரி கொடைக்கான மலை எவ்வளோ பெருசா தெரியுது இங்கே பார்த்தா அவ்வளோ பிரம்மாண்டமான கப்பல் அது அதுல இல்லாத இதே கிடையாது சமஸ்த லோகம் அதுக்குள்ள இருக்கு கடைசியில் பார்த்தா என்னன்னா ஒரே அடி பாறையில் அடிச்சு அத்தனையும் அதான் போயிடுச்சு வந்து ஆரம்பத்தில் பார்க்கறதுக்கு சுகமாக இருக்கு எல்லாமே இல்லை கோஷங்கள் வெறுப்பாய் கைவிடப்படுதலின் துக்கம் ஆத்மா பரம பிரேம ஆஸ்பதமாய் இருப்பதால் கைவிடப்படாமையின் ஆனந்தம் நமக்கு வந்து நம்மளை விட தயாராகில்லை நம்மளால் விட முடியாது நம்ம ஆனந்தமாக இருக்கோம் நமக்கு நம்மளை ரொம்ப பிடிச்சதுனாலங்கிறார் நம்மை நமக்கு நமக்கு நம்மது நமக்கு வெறுப்பு உண்டோ இல்லை நம்முடைய உடம்பு மனசில் வேணா நமக்கு வெறுப்பு வரும் இந்த மனசு படுத்துகிற பாடு சுவாமி பிடிக்கவே மாட்டேங்கிறது இந்த மனசை அழிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு அதுதான் அதுலேருந்து என்ன தெரிகிறது வெறுக்கப்படுதலின் துக்கம் வெறுக்கப்படுதலின் துக்கம் ஆனா அந்த மனசை அழிக்கணும்னு நினைக்கிறேன் நீ இருக்கியே உன் பேர்ல உனக்கு பிரியமா இருக்கா இல்லையான்னு கேட்டா எம்பேர்ல பிரியமா இருக்கா இல்லையாவா நான் எனக்காகத்தானே எல்லாமே நான் விரும்புகிறேன் ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பதி அதனால பரம பிரேம ஆஸ்பதமாயி கைவிடப்படாமையின் ஆனந்தம் கோஷங்கள் தாரதம்யம் இருத்தலின் விஷமம் ஆன்மா கோஷங்களில் சத்தாகாரமாய் தாரதமியம் அற இருத்தலில் சமம் விஷமங்கிறது எதுல புத்தியில விஷமம் உடம்புல விஷமம் விஷமம்னா என்ன சமத்துக்கு எதிர்ப்பதும் சமஸ்கிருத ரூல் படி விஷம்கிறது சா வந்து ஷாவா மாறுறது அந்த கிராமர் ரூல் படி அதனால அது விஷமம் ஆன்மா கோஷங்களில் சத்தாகாரமாய் தாரதமியம் அற்ற அற இருத்தலின் சமம் அதனால தான் எல்லாரும் ஒன்றுன்னு சொல்றபோது நமக்கு எவ்வளோ ஆனந்தமா இருக்கு நாம் எல்லாரும் வேற வேறதான் நீ நீ தான் நான் நான் போ அப்படின்னா நமக்கு கஷ்டமா இருக்கு நம்ம எல்லாரும் உண்மையில் நாம் ஒன்று மேலெழுந்த வாரியாகத்தான் நாம் வேற வேறையா இருக்கும் நாம் எல்லோரும் பக்தர்கள் என்று பார்க்கும் பொழுது நாம் எல்லோரும் ஒருவரே இல்லையே பக்தர்கள் என்று பார்க்கும்போது ஒருவரே சாதகர்கள் என்று பார்க்கும் பொழுது ஒருவரே தத்துவ திருஷ்டியில் பார்க்கும் பொழுதும் வேறையாக இல்லவே இல்லை அப்படிலாம் சொல்றோம் அதனால சமம் கோஷங்கள் ஓர் அவஸ்தையிலிருந்து மற்றொரு அவஸ்தையில் இல்லாமல் நழுவி போதலின் அஸ்திரம் அந்த புக்கில் தப்பா இருக்கு ஸ்திரம் இருக்கு அது ஆன்னு போட்டு அது ஒண்ணு திருத்தனது தப்பா போட்டு பிரிண்டிங் மிஸ்டேக் ஆன்மா சர்வ அவஸ்தைகளின் அங்க ஆ போடணும் இங்கே ஆவ அடிக்கணும் ஆத்மா சர்வ அவஸ்தைகளிலும் நழுவாது இருத்தலின் கோஷங்கள் சண்டை செய்பவர் போல தத்தன் தொழில்களில் பிரவருத்திப்பதில் பிரவர்த்திப்பனவாய் அறியப்படுதலின் சாட்சியம் நீ நான் சொல்லி ஒரே நேரத்தில் நமக்கு சொல்றது தோன்றுறது எனக்கு வந்து இப்போ கிளாஸுக்கு போகலாமா கிச்சனுக்கு போகலாமான்னு தோன்றுறது அப்படின்னு நான் என்ன சொல்கிறது கிளாஸுக்கு போகலாமா கிச்சனுக்கு போகலாமா அப்படின்னு சொன்னா அதுக்குள்ள அது தெரியுது நமக்கு நம்ம மனசுக்கு தெரியுது அதனால அது சாட்சியம் பஞ்ச கோஷங்கள் ஒன்று கொன்று கோஷங்கள் சண்டை செய்பவர் போல தத்தன் தொழில்களில் பிரவர்த்திப்பனவாய் அறியப்படுதலின் சாட்சியம் அது பிரவர்த்திக்கிறது அறியறும் சாட்சியம் சண்டையை காணுதல் செய்பவர் போல ஆன்மா உதாசீனமாய் அவைகளை தோற்றுவிப்பது மாத்திரமாய் இருத்தலின் சாட்சி அதை பார்க்கறது அவ்வளவுதான் சாட்சி கோஷங்கள் ஸ்வகதாதிபேதங்கள் பேதம் உடைமையின் அநேக்கம் ஸ்வகதாதிபேதம்னா என்ன ஸ்வகத சொல்லியிருக்கேன் இல்லையா ஸ்வகத பேதம் சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேதம் ஆதின்னு போட்டுட்டார் நீங்கள் அதை கொண்டு வரணும் சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேதம் நமக்கும் கட்டடத்துக்கு இருக்கிற பேதம் விஜாத்திய பேதம் விஜா அது வேற நம்ம வேற தென்னைமரத்துக்கு வாழ மரத்துக்கு இருக்கிறது விஜாத்தியம் ஒரு தென்னை மரமும் இன்னொரு தென்மரமும் சஜாத்தியம் நம்ம எல்லாரும் மனிதர்கள் ஆண் வேற பெண் வேற விஜாத்தியம் ஆண்களுக்குள்ளே இருக்கிற சஜாத்தியம் நமக்குள்ளேயே கண்ணு வேற காது வேற மூக்கு வேற நாக்கு வேற விரல் வேற எல்லாம் இருக்கிறது அதனால இந்த கோஷங்கள் முதலான பேதங்களை உடையதாக இருப்பதால் அநேக்கம் இது அநேகமாக இருக்கு கோஷங்கள் அவஸ்தைகளில் தோன்றி அழிவதால் ஆன்மா சுகதாதி பேத ரஹிதமாதலின் ஏக்கம் ஆத்மாவுக்கு ஜாதி கிடையாது குணம் கிடையாது கிரியா கிடையாது அதனால ஆத்மா வந்து ஆத்மா வேற அனாத்மா வேற விஜாத்தியம் எல்லாம் கிடையாது விஜாத்தியம் கிடையாது ஆத்மா ஒரு இனம் ஆத்மா என்பது ஒரு இனம் கிடையாது அப்புறம் சஜாத்திய பேதம்னா சரி ஆத்மா ஒரு நிறைய ஆத்மா இருக்குன்னா அதுவும் கிடையாது ஆத்மாவுக்கு அவயவம் இல்லாததுனால அது ஸ்வகத பேத ரஹிதம் அது ஜாதி இல்லாததால் கிரிய இல்லாததால் குணம் இல்லாததால் பேத ரஹிதமானது ஆகினால என்ன சொல்றாருன்னா அது வந்து ஏக்கம் சொன்னார் அப்ப இதை நீங்க மேலும் படித்துக்கொண்டு வாருங்கள் அடுத்த வகுப்புல பார்க்கலாம் ஓம் ஐயனே எனது நின்று मैयने அனந்தஜன்மங்கயே உபதேஷிக்கெழிவந்த குருவே पोत्री, உய்யவே முல்வம் உதவிக்கோர் உதவிநாயேன் சயுமாருஙேன் திருவடீ போற்றி போற்றி ஈஸ்வரோ குருராத்மேதி மூர் விபா வோமவா திணா மூர்த்தாஹரி ஓ